நற்றினை வானொலி நிலையத்தார்கள் மற்றும் நேயர்களுக்கு திருவாரூர் சீனிவாசனது பணிவான வணக்கங்களை தெரிவித்துக் கொள்கிறேன் இன்று நாயன்மார்கள் வரலாற்றில் அற்புதமான சிவபெருமானுடைய கவனத்தை ஈர்த்த பெண்பால் புலவர்களின் ஒருவலான இந்த காரைக்கால் அம்மையாரை பற்றி சிந்திக்க இருக்கின்றோம் காரைக்கால் அம்மையார் ஒருவரையே சிவபெருமான் மற்றும் அவரது துணைவியார் பார்வதி தேவி இருவரையும் பேணி காக்கும் அன்னையாகவே அவர்கள் பார்த்தார்கள் ஆக ஆண்டவனையே அன்னையாக்க கூடிய அளவிற்கு அவருடைய பக்தி சிறந்து வழங்கியது இவரை இன்று சிந்திப்போமா துறைமுகப்பட்டினமாக நிறைந்த வளங்களுடன் கூடியது காரைக்கால் இன்றளவும் பாண்டிச்சேரி யூனியன் பிரதேசத்தில் ஒன்றாக காரைக்கால் திகழ்கின்றது நாகப்பட்டினத்திற்கு மிக அருகாமையில் இருக்கும் இந்த ஊரில் கடல் சங்குகளை சுமந்து வந்து களிக்காணல்களில் உழவும் வழமையுடைய இந்த திருத்தம் இந்த திருப்பதி மனம் மிகுந்த அறநறையில் நின்ற பெரு வணிகர்கள் குடிகள் அதிகமாக வாழ்ந்தன இன்றும் காரைக்கால் என்று நாம் சாதாரணமாக குறிப்பிடுகிறோம் சுற்றுப்புறத்தையும் நகர் வளத்தையும் பார்த்தால் நீங்களே உவந்து போவீர்கள் அவ்வளவு பெரிய ஊர் வியாபார தளத்தில் மிகவும் அற்புதமாக செல்வம் நிறைந்த ஊராகவும் அது திகழ்கின்றது இந்த வாணிபத்திலே உயர்ந்து வளர்கின்ற அந்த ஊர் வணிகர்களுக்கெல்லாம் தலைவராக தனதத்தர் என்ற நற்குணங்களை பெற்ற ஒரு வணிகரும் வாழ்ந்தார் அவருடைய வாழ்க்கை துணைவியாரும் அவரும் புரிந்த அருந்தவ பயனாலே திருமடந்தை அவதரித்தது போல ஒரு பெண் மகவு பிறந்தது வணிகர்குளம் விளங்க அவதரித்த அந்த மகவிற்கு புனிதவதி என்று பெயர் சுற்றினார்கள் இன்றளவும் நாகப்பட்டினம் காரைக்கால் திருமாறுகள் போன்ற இடங்களிலே திலகவதி என்ற பெயரும் புனிதவதி என்ற பெயரும் ஏராளமான மெய்யன்பர்கள் தங்களுடைய குழந்தைகளுக்கு சூட்டியிருப்பதை காண முடியும் தளர்நடையிற்று வளர்கின்ற போதே பாம்பனிந்த பரமனிடத்தே தனியாக காதல் கொண்டு சிவாய நாமம் என்று சொல்லி சிவசிந்தனையிலேயே வாழ்ந்தவர் செல்வம் மிகுந்த தந்தையராகிய தனதத்தர் சுற்றத்தினர் மகிழ அந்தந்த காலத்தில் உதவியிருக்கூடிய அத்தனை சிறப்புகளையும் செய்து வந்தார் தாதியரும் தாயாரும் செவிழி தாயாரும் போற்ற எளிது வளர்ந்து மங்கை பருவம் அடைந்த காரைக்கால் அம்மையார் மன்னிக்க வேண்டும் இந்த இடத்திலே நாம் புனிதவதி என்றே சொல்லலாம் மங்கை பருவத்தை அடைந்தார் நாகப்பட்டினத்தில் வணிகர் குலத்தில் புகழ் மிகுந்த நீதிபதி என்பவர் ஒருவர் இருந்தார் பெயரே அவருக்கு நீதிபதி என்று இருந்தது அவரும் வணிகத்தில் மிகப்பெரிய அளவிற்கு செல்வந்தராகவும் அந்த ஊரில் அறப்பணிகளை செய்து வரும் தர்மகத்தாவாகவும் இருந்து வந்தார் இவர் ஒருமுறை பழ தனதத்தன் என்ற வணிகரனுடைய புதல்வி மங்கை பருவதம் ஏற்றி திருமணத்திற்கு தயாராகி இருப்பதையும் கேள்வியுற்று அவரை தன் மகனுக்கு திருமணம் செய்விக்க புனிதவதி அம்மையாரை மணம் பேசும் பொருட்டு காரைக்காலுக்கு வந்து அருளினார் தனதத்தர் அவர்களை வரவேற்று வினாவி அவர்கள் வந்த நோக்கத்தை கேட்டு மிகவும் அன்பாக உபசாரம் செய்தார்கள் தனியாக பிறந்த இந்த புதல்வியை நாகை நீதிபதியாரோட புதல்வன் பரமதத்தனுக்கு முன்னோர்களது மரபினருக்கு பொருந்து முறைப்படி மனம் புரிந்து தருவீர் என்று அவர்கள் வேண்ட குளம் குடி கோத்திரம் முதலிய ஒத்திருந்தபடியால் பெண்தர தனதத்தனார் இசைந்தார் திருமணத்திற்கு நன்னால் குறிப்பிடப்பட்டது மனம் பேச வந்தவர்கள் நாகப்பட்டினம் சென்று நீதிபதியாருக்கும் அறிவித்தார்கள் சுற்றத்தவருக்கும் நண்பர்களுக்கும் திருமண ஒழிப்பு விடுத்து பரமதத்தனை நன்கு அலங்கரித்து மங்கள வாத்தியங்கள் முழங்க காரைக்காலுக்கு அழைத்து வந்து சேர்ந்தார்கள் வந்தவர்களை தனதத்தர் வரவேற்று புனிதவதி அம்மையாருக்கு பரமதத்தனுக்கும் மிகவும் சிறப்பாக திருமணம் செய்து வைத்தார்கள் திருமணம் எல்லா வகையான சிறப்புகளுடன் முடிந்த பின்னே தனதத்தனர் தனக்கு ஒரே புதல்வியாதனாலே காரைக் நாகைக்கு அனுப்ப மனமின்றி இங்கேயே நீங்கள் தங்கியிருந்தால் எனக்கு மிகவும் அருமையாக இருக்கும் பக்கத்திலேயே ஒரு திரு மாளிகையை அமைத்து ஒரு அற்புதமான ஒரு நல்ல நாள் பார்த்து அந்த மாளிகையை உங்களுக்கு வழங்கி அதிலேயே நீங்கள் குடியிருக்க வேண்டும் என்று வாணிபத்திற்கான அனைத்து வசதிகளையும் இங்கு நான் இந்த தம்பிக்கு நான் செய்து கொடுக்க முடியும் என்று மருமகனை தம்பி என்று அழைத்து அவர் அற்புதமாக பாசம் காட்டினார் நீதிபதி நாக நாகப்பட்டினத்தைச் சேர்ந்த நீதிபதி யாரும் சந்தோஷமாகவே மணந்து அவருக்கு திருமணம் செய்து கொடுத்தோம் ஆனாலும் நீங்கள் இவ்வளவு அற்புதங்கள் நிறைந்த ஒரு திருமணத்தை செய்திருக்கின்றீர்கள் சீர்வரிசை பொருட்களிலே ஏராளமாக வழங்கியிருக்கின்றீர்கள் என்னைவிட என் மகனை நீங்கள் நன்றாக பார்த்து கொள்வீர்கள் என்று சொல்லி பரமதத்தன் கேட்ட அந்த விஷயத்தை ஒப்புக்கொண்டிருக்கின்றார் கணவனுடன் இல்வாழ்வைக்கு அருந்துணையாய் அமர்கின்ற அம்மையார் சிவபெருமானுடைய திருவடி கீழ் மிகுந்த அன்புடன் கூடிய காதல் இடையராது வளர்ந்து மன மணமகனோடும் மன வாழ்க்கையை நன்றாக நடத்தி வரலாயினர் நல்ல திருவமுதும் செம்பொண்ணும் நவமணிகளும் உயர்ந்த ஆடைகளும் அன்புடன் தகுதிப்பட வேண்டுமென தந்து சிவபக்தியும் செய்து கொண்டிருந்தார்கள் அம்மையார் ஒரு நாள் பரமதத்தன் நன்றாக இந்த குடும்பத்திலே சிறப்புமிக்க இந்த வாழ்க்கையை வாழ்ந்து கொண்டிருந்தார்கள் இதிலே பரமதத்தன் வாணிபம் செய்யும் இடத்தில் இருந்தபொழுது அவனை காண வந்த அவர்களுடைய நண்பர்கள் இரண்டு இனிய மாங்கனிகளை கொடுத்தார்கள் அங்கேதான் வந்தது பாருங்கள் சோதனை சிவபெருமான் அல்லவா சோதித்தல்லவா உங்களுக்கு கருணை வழங்குவார் உங்களுடைய பக்தி சிரத்தையை உலகத்திற்கு எடுத்து காட்டுவதற்கே அவர் முனைப்பாக இருப்பார் அல்லவா அதை போன்றே இங்கு நிகழத் தொடங்கியது அந்த பரமதத்தனுடைய வாணிபம் செய்யும் இடத்திலே வந்து நண்பர்கள் வழியாக இரண்டு இனிய மாங்கனிகளை தந்தார்கள் இந்த மாங்கனிகளை மிகவும் அரிய ஒரு கனியாகவும் இந்த கனியினுடைய சுவை இங்கிருக்கக்கூடிய மாங்கனிகளிலேயே அதிவ தீவிரமான சுவையாக இருக்கும் என்றும் பெருமை சொன்னார்கள் உடனே இரண்டு மாங்கனிகளையும் தனது ஏவலன் மூலமாக வீட்டில் வைக்க சொல்லி பரமதத்தன் அனுப்பி வைத்தார் அவற்றை அம்மையார் வாங்கியும் பூஜை அறையில் வைத்திருந்தார் பசியும் களைப்பும் உடைய ஒரு சிறு தொண்டர் திரு அம்மையாருடைய மாளிகையை எட்டினார் அங்கோ பரிதாபம் புனிதவதியாரினுடைய அற்புதமான பக்திக்கு உலகிற்கு பறைச்சாற்ற வேண்டுமென்றே அந்த திரு தொண்டர் அம்மையாருடைய திருமாளிகையை அடைந்து மறைகளை மொழிந்த இறைவனுடைய நாமத்தை சொல்லி அம்மையே இந்த நேரத்தில் அடியின் மிகவும் பசியோடு இருக்கிறேன் எனக்கு பசியார உங்கள் வீட்டில் உணவருந்த எனக்கு வாய்ப்பு இருக்குமா என்று கேட்க அவருடைய பாதங்களை விளங்கி நீர் தெளித்து ஆசனத்தில் இருத்தி கரியமுது ஒன்றும் ஆயத்தமாகாது திருவதும் திருவமுது மட்டும் அமைந்திருந்தது சிவனடியாரை பசி தீர்ப்பதினும் சிறந்த பேரு வேறென்றோ என்று கருதிய அம்மையார் எல்லா அடியார்களுமே எல்லா நாயன்மார்களுமே சிவன்பால் அனுபவித்திருக்கக்கூடிய அத்துணை பேர்களுமே பயிரார சாப்பாடை நிச்சயமாக மகேஸ்வர பூஜையாக அவர்களுக்கு கொடுப்பதை நித்திய நீதியாக கொண்டிருக்கிறோம் என்று நாம் படித்திருக்கின்றோம் இன்றளவிலே சிவனடியாராக இல்லாத அறம் செய்யக்கூடிய நபர்களும் எதிரே வரும் யாராயினும் பசித்திருந்தல் என்று சொல்ல கேள்விப்பட்ட உடனே அவர் பசி போக்குவது அறமல்லவா அந்த அறத்தை அம்மையார் அன்னம் படைத்து கரியமுது செய்து அவருக்கு விருந்த படைப்பதற்கு பதிலாக மாங்கனிகளில் கணவன் கொடுத்த மாங்கனிகளில் இரண்டினை ஒன்றை அவர் மகிழ்ச்சியோடு அவர் முன் இளைவோட்டு படைத்தார் மூப்பும் பசியும் மிக்க அடியவரவர் மாங்கனியோடு இன்சுவையை உண்டு ரொம்ப அற்புதம் மிகவும் சுவையாக இந்த கனி இருந்தது என்று வாழ்த்திவிட்டு நீடூடி வாழ வேண்டும் என்று சொல்லி வாழ்த்துவிட்டு கிளம்பினார் உச்சி பொழுதில் பரமதத்தன் மதிய உணவிற்கு வந்தான் நீராடி உணவு செய்ய தொடங்கினான் அம்மையார் காய்கறிகளை முறைப்படி படைத்து அன்னம் படைத்து பருப்பும் நெய்யும் படைத்து மாங்கனியையும் படைத்தார் ஆக இலையில் போட்ட அத்தனை விஷயங்களையும் அவர் பயிரார மனமாற நாவார உண்டார் உண்டபொழுது மாங்கனிகளை எடுத்தது பரமதத்தன் கை வாயில் சுவைத்த உடனேயே ஆ மிகவும் அற்புதம் என்று வைக்கப்பட்டிருந்த அத்தனை மா துண்டுகளையும் மாங்கனியினுடைய துண்டுகளையும் ஒன்று முடித்து புனிதவதி இன்னும் ஒரு பணம் உள்ளதே அந்த படத்தையும் எனக்கு தர முடியுமா அதில் பாதி நீ எடுத்துக்கொள் பாதி எனக்கு அறிந்து வை என்றார் எதிர்பாராத வகையில் கணவனார் இப்படி கேட்டதும் அம்மையாருக்கு திக்கும் புரியவில்லை திசையும் புரியவில்லை ஒன்றுமே தோன்றவில்லை மனதிற்கு மிகவும் பாரமானது சொல்லாகிவிட்டதே அவர் கேட்ட இந்த கேள்வி என்று சொல்லி எப்படி கொண்டு வருவார் ஏற்கனவே உணவு சமைத்த சமையல் செய்யாத நிலையில் வந்த நேரத்தில் அடியாருக்கு விருந்துட்டோமே அந்த மாங்கனியை மீண்டும் எப்படி கொண்டு வருவேன் என்று திகைத்து போனார் புனிதவதியார் இதன் தொடர்ச்சியை நாளைய நன்றினை பதிவில் கேட்டு மகிழலாம்